அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு கணை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண வினைப்படுபாலால் கொழல் கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண வினைப்படுபாலால் கொழல் கணை கணைன்னா அம்பு ஈட்டி முதலான நேராக இருக்கக்கூடிய ஆயுதம் அது கொடிது நேராக இருந்தாலும் அது கொடிய தன்மையை செய்யக்கூடியது யாழ் யாழ் மீற்றோமே இந்த யாழ்ங்கிற கருவி வேறு விதமாக இப்போ வீணை போன்ற கருவிகளாக காணப்படுகின்றன யாழ் என்று ஒரு கருவி இருந்ததாகவே சொல்லுகிறார்கள் ஆக யாழ் கோடு அது வளைஞ்சு வளைஞ்சு இருந்தாலும் கூட செவ்விது அதில் நல்ல இசையெல்லாம் உண்டு பண்ண முடிகிறது ஆயுதங்கள் நேராக இருந்தாலும் அது கெடுதலை செய்கின்றன கொலை தொழிலுக்கு துணை புரிகின்றன யாழ் கோணலாக இருந்தாலும் அது இனிமையான இசையை உண்டு பண்ணுகிறது அது மாதிரி ஒருவன் உ உருவத்தால் நல்லவன் மாதிரி தோற்றம் அளித்தாலும் கூட ஒழுக்கத்தால் தீயவனாக இருந்தால் அவனை ஏற்றுக்கக்கூடாது சமுதாயம் அதை புரிஞ்சுக்கிட்டு அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஒருவன் பார்க்குறதுக்கு கொடியவன் மாதிரி இருக்கான் ஆனால் ஒழுக்கத்தால் அவன் நல்லவனாக இருந்தால் அவனை ஏற்றுக்கொள்ளணும் வினைபடு பாலால் குழல் அதாவது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு சொல்லி தெரிந்து தெளிதல்னு அதிகாரம்னு நினைக்கிறேன் அங்கே சொல்லியிருக்கிறார் பொருட்பாலில் இருக்குது அது மாதிரி இங்கேயும் இதை புரிஞ்சுக்கணும் கனையும் யாழும் மனிதன் கையில் கருவிகளாக இருக்கின்றன ஒன்று நெய்ப்பூசி பளபளப்பாக நேராக இருக்கிறது ஆனால் கொலை செய்கிறது யாழ் பல நரம்புகளை உடையதாய் வளைவாக இருக்கிறது அதில் இசை எழுப்பினால் இன்பத்தை தருகிறது அதுபோல தவவேடமான அறவடிவம் தாங்கி தீமை செய்வான் என்றாலும் இல்லறத்திலிருந்து மனைவி மக்களோடு கூடி வாழக்கூடிய பற்றுடையவன் நல்லவனாக இருப்பானே ஆனால் அவனே பெரியவன் என்று இங்கே கூறியிருக்கிறார் இந்த குரலில் கூடா ஒழுக்கத்தை உடையவரை எப்படி தெரிந்து கொள்வது என்பதை உணர்த்தியிருக்கிறார் வள்ளுவருந்தகை கணைன்னு சொன்னால் வில்லில் வைத்து எய்யக்கூடிய அம்பு எங்கே விடணும்னு நினைச்சு கணிச்சு அதை விடுறோமோ அது வேகமாக போய் அதை அடிக்கக்கூடியது கணை நேர்மையான நீர்மையாளர் போல தவவேடம் தாங்கி சிலர் உயர்ந்து தோன்றினாலும் கூட அகத்தில் தீயவராக இருந்து அவர் அவக்கேடு செய்வார் ரொம்ப கடினம் இது கண்டுபிடிக்கிறது உண்மையில நாம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும் மற்றவங்களை ஜட்ஜி பண்ணுறதுக்காக சொல்கிறது ரெண்டாம் பட்சமாக எடுத்துக்கணும் ஒவ்வொரு துறவிகளும் இந்த அதிகாரத்தை படித்து துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளணும் என்பது வள்ளுவருடைய விருப்பம் என்பது என்னுடைய எண்ணம் ஊரில் இருக்கிற மக்கள் வந்து துறவியை இட போடுறது அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் சரி வரும் தெரியல இருந்தாலும் கூட ஒவ்வொரு துறவு வாழ்க்கையை விரும்புகின்ற எல்லோரும் இதை நான் உணர்ந்திருக்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் தீய வழிகளில் துறவுக்கு புறம்பான நெறிகளில் செல்லக்கூடாது என்பது கருத்து அதை உணர்த்துறர் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல்னு சொல்கிறார் அது மாதிரி வள்ளுவர் நமக்கு ஒரு துறவியாக போகணும்னு நினைக்கிறவனுக்கு தெளிவாக எப்படி வாழணுங்கிறத உணர்த்துறார் நாங்கள்லாம் அந்த துறவு வாழ்க்கையில் இருக்கிறதுனால இதை அப்படி எடுத்து கொள்ளுகிறோம் முதலான தொழில்களை செய்து இல்லறவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் கரடுமுரடாக வெளியில் பார்க்கறதுக்கு இருந்தாலும் கூட சூதுவாது எதுவுமே இல்லாமல் நிஷ்கபடமாக அதாவது கபடம் இல்லாமல் எல்லாருக்கும் நல்லது செய்வார்கள் சில பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப கரடுமுடாக தோன்றுவார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் அன்பு ஊற்றெடுக்கும் அதற்கு யாழ ஓமையா சொன்னார் செம்மையுள் வெம்மையும் கொடுமையுள் இனிமையும் மறைந்திருக்கின்றன என்பது கருத்து தவ வேடங்களில் மறைந்து கொண்டு அவக்கேடுகள் செய்பவரை எளிதில் அறிந்து கொள்வது கடினம் என்பதையும் குறித்திருக்கிறது அவர்களுடைய செயல் இயல்களையெல்லாம் கூர்ந்து நோக்கி ஓர்ந்து ஆராய்ந்து தேர்ந்து தெளிந்து தம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெகவீர மிக இனிமையான தமிழில் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார் அரணரிசாரம் அப்படிங்கிற ஒரு நூல் சொல்லுகிறது துறந்தார் துறந்திலர் என்ற அறியலாகும் துறந்தவர் கொண்டு வேடம் துறந்தவர் கொள்ப கொடுப்பவற்றால் காணலாம் மற்றவர் உள்ளம் கிடந்த வகை இந்த பாடல் என்ன சொல்லுகிறதுன்னா ஒருத்தர் உண்மையிலே துறவு வாழ்க்கையை கடைபிடிக்கிறாரா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால் துறந்தவர்கள் எதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் எதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதை வைத்து அவர்களை புரிந்து கொள்ளலாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருள் ஏற்றுக்கொள்ளாத பொருள் இத வைத்து எடை போடலாம் என்று சொல்கிறார் மற்றவர்கள் அதாவது அவங்க அந்த சமூகத்தில் வந்து பொருள் பெறது பொருளை வழங்குறது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா துறவறவையில் தான் சொல்கிறார் துறவி கிட்ட நிலையாமையை பற்றி சொல்கிற போது அர்க்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல்கிறார் துறவு வாழ்க்கையில் எப்படி செல்வத்தை பற்றி சொல்ல முடியும் இருந்தாலும் துறவி கிட்ட செல்வம் வந்ததுன்னு சொன்னால் நிலையாமை அதிகாரத்தில் சொல்கிற போது அந்த செல்வத்தை உடனே புண்ணிய காரியத்துக்கு செலவு பண்ணிடணும்னு சொல்லியிருக்கார் கூத்தாட்டு அவை குழாத்தற்றே செல்வம் அது விழித்தற்று இந்த ரெண்டு குரலும் செல்வத்தின் நிலையாமையை சொல்லி இருக்கிறது செல்வத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வகை சொல்லியிருக்கிறார் மற்றவர் உள்ளம் கிடந்த வகை மற்றவங்களது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார் ஆ உண்மையான தபஸ்விகளையும் வஞ்ச போலிகளையும் தெளிவாய் அறிவதற்காக அவங்களுடைய செயலை ஊகம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மற்றவர்கள் ஆனால் இது நான் கருதுவது என்னன்னு கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துரவியம் இதை தன்னை இடை போடுவதற்கு பயன்படுத்தி வேண்டும் என்று சிந்திக்கிறேன் கைவல்ய நவநீதத்தில் வேறொரு காண்டெக்ட்டில் சொல்கிறார் அதாவது உண்மையை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற போது சொல்கிற போது வேடம் மாறிய பேர்களை அறியவே வேண்டினால் மகனே கேள் கூடமாம் அவர் சுபாவங்கள் சீலங்கள் குறிகள் ஆய்ந்து அறியாமல் ஓடியும் குதித்தும் தலைகீழ் நின்றும் உயர்ந்த கம்பத்தேரி ஆடியும் பல கருமங்கள் செய்யினும் அவர் உண்மை தெரியாதே இது கைவல்லிய சந்தேகம் தெளிதல் படலத்தில் அறுபத்தாறாவது பாடல் அதாவது ஒருத்த வேஷத்தை மாற்றிருக்கான் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அது ரகசியமாக அவர் சுபாவங்கள் அவருடைய ரகசியமான சுவாவங்கள் என்ன ஒழுக்கங்கள் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாமல் அதை கவனிக்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு முன்னால் ஓடினாலோ குதிச்சாலோ தலைகிழர் நின்னாலோ பெரிய கம்பத்தில் ஏறி ஆடினாலோ வேறு எத்தனை கர்மா பண்ணினாலும் அவருடைய உண்மை தெரியாது அதாவது கர்மத்தினால் பரமார்த்த சத்தியத்தை உணர முடியாது என்பதை சொல்லுவதற்காக கைவல்லவனீத ஆசிரியர் தாண்டவராய சுவாமிகள் இந்த பாடலை உபதேசித்திருக்கிறார் இனி பதவுரையை படிக்கலாம் கனை அம்பானது வடிவால் நேராக இருந்தாலும் கொடிது செயலினால் தீமையை செய்கிறது யாழ் வீணையானது கோடு வடிவினால் வளைந்திருந்தாலும் செவ்விது செயலினால் நன்மை அளிக்கிறது ஆங்கன்ன அது போலவே துறவிகளை வடிவத்தால் எடை பாலால் அவருடைய செயல்களை பகுத்தறிந்து குழல் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒழிப்புறப்படுகிறோம் அம்பானது வடிவில் நேராக இருந்தாலும் செயலினால் தீமையை செய்கிறது வீணையானது வடிவினால் வளைந்திருந்தாலும் செயலினால் நன்மை அளிக்கிறது கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண வினைபடு பாலால் கொழல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்